சத்குரு சுவாமி கிஜேம் குரு கிருப்பியா கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நேற்றுக்கு கேட்டிருப்பீங்க அறுபத்தி நாலு நாட்களில் அறுபத்தி நாலு கலைகள் என்னங்கிறது ஏதோ அங்கங்கே கிடைச்ச விஷயங்களை வச்சுன்னு ஒரு ஆசிரியர் வச்சுட்டு அறுபத்தி நாலு கலைகள் என்ன அப்படின்னு நான் ஊரில் கேட்குறான்னு சொல்லிட்டேன் புத்தவர் அனுப்புகிறார் கோ கோகுலத்துக்கு கண்ணன் அதில் கண்ணன் சொல்கிறாரு அவர்கள் கோபிகளை பற்றி எங்கிட்டே மனசை ப விட்டவர்கள் பதித்தவர்கள் மனசை முழுக்க முழுக்க எங்கிட்ட பதித்தவர்கள் எங்கிட்டே உசுர வைத்தவர்கள் எனக்காக பதி புத்தர்கள் பாந்தவர்கள் உறவினர்கள் எல்லாரையும் விட்டுட்டும் அவருடைய லௌகிக சுகத்தை விட்டவர்கள் பிரியத்திற்கும் ஸ்னேகத்திற்கும் அந்த அன்புக்கும் உண்டான ஆத்மாவாக என்னை நினைச்சிருந்துருக்காரு அதுதான் உண்மையான விஷயம் அந்த அந்தராத்மாவாக இருக்கிறத அவர்கள் உணர்ந்தார்கள் எனக்காக இந்த இகபர சுலோ இதில் சுகங்களை விட்டவர்கள் தர்மம் இகபர தர்மமாக இருக்க வேண்டிய தர்மங்கள் அதாவது செய்ய வேண்டிய கடமைகள் தர்மமான கடமைகள் எல்லாத்தையும் விட்டவர்கள் இந்த லோக பரலோக தர்மம் உண்டாலே எழுத்தி விட்டார்கள் அதுதான் சர்வ தர்மான்னு பறித்தீங்க கண்ணனையே அப்படி அவர்கள் வந்து எனக்காக எல்லாத்தையும் விட்டார்கள் எனக்காகவே நான் வந்து இருக்கதவர்களை நான் வந்து ரட்சித்து வருகிறேன் பிரியமானவர்கள்ட்ட மிகவும் பிரியமான வண்ணன் பிரியமானவர்களுக்குள்ளே மிகவும் பிரியமான வண்ணன் அப்படி அவர்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருப்பனால என்னையே நினச்சிட்டு இருக்கார்கள் என்ன பார்க்கணுங்கிற பெரிய ஒரு உந்துதலில் ஆவலால் ஒரு நினப்பால் அவர்கள் வந்து மயங்கி போயிருக்கார்கள் எப்படியாவது கண்ணனை பார்ப்போமா பார்ப்போமா கண்ணை பார்ப்போமா அப்படின்னு இருக்காங்க நான் சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி நான் சீக்கிரம் திரும்பி வரேன்னு சொன்ன வார்த்தையை நம்பி எங்கிட்டயே உசர வைத்து கொண்டிருக்கார்கள் இந்த கோபிகைகள் அதில் கோபிகா கீதத்தில் நடுநாயகமாக ஒரு ஸ்லோகம் இருக்கு சிரவண மங்களம்னு வரும் அதாவது கண்ணனுடைய கரைகளையே பாடி லீலைகளையே பாடி அதையே நினைச்சிருக்கார்கள் காதுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய அப்படின்னு அதனால் அவர்கள் ஜீவித்திருக்கார்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு தங்களுடைய உசுரை பிடிச்சு வச்சிருக்கார்கள் இப்படி அவர்கள் தவ கதாமிருத்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவி கிருஷ்ணா கல்மசாபகம் அப்படின்னு சொன்னார் அதுதான் தவக்கதாமிருத்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபீரீடிதம் கிருஷ்ணா கல்மசாபகம் அப்படி அதனால் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து உசுரோடு வச்சிருக்கார்கள் அதில் வந்து கொஞ்சம் கூட இதே கிடையாது மூணு மங்களத்தங்க பார்வர் தியானமங்கலம் விஸ்வமங்கலம் சிரவண மங்களம் இதுதான் அது தவகாமிர்த்தம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் சிரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதா தம் பிக்ரணந்தி தே கிருஷ்ணா பூரித ஜன அப்படி அந்த கண்ணன கதைகளை மற்ற கவிகள் அதாவது வால்மீகியும் வேத வியாசரிஷிகள் இவர்களால் சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு கேட்டு எல்லா விதமான மனத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய அதை கேட்டு கேட்டு கண்ணனுடைய சரித்திரங்களை பாடிய உசுர கையில் வச்சுருந்துருக்கார் அப்படி சொன்னான் கண்ணன் மேல ஆறாவது மேல பாோம் மூலத்தேவிப்போம் வாச்சவோராஜன் வர்ரா ஆராயரூம் பிரயோ நந்தகோகுலம் பிரவம் ஸ்ரீமன்லோச்சரிசோன்ன பசூனேணு பிரதோ நந்தவம் ஸ்ரீமன் நம்லோச்சரிசோன்ன पशूना खुरेणु वासीताभु्यदिता सुषम दावतीवाधो भारसका वासीतायु्य नादि सुमिधाविच्च्च्च वात्रो उधो भारसका इतस्ो भी गोवत्स मंडित सेदोघतरभम வேணூன விலிங்கோவை மண்டித்திரை வேணூன நஸ்வனா பலங்கோபீபேச்ச விராஜி காயகர்மா சுபாபலோ சுலங்கிருத்தீபோஷம் பதோண்ணாவது மருணிமர்ம் ஏழு பதினொன்று ஸ்ரீசுகௌவோராஜன் நாற்பத்தி அஞ்சு ஆறாவது அயம் நாற்பத்தி ஆறாவது பூர்வா ुद्धवो राजेश्रिद आधायाथमाख्य प्रो नंद गोकुलुद्धवराजन संदेश्रद आधाथ आंदगोकुम प्राप्त नंद सीमा निमोचरी विभासो छन्नयानहा प्रवशता पशूना प्राप्तो नंद व्रजं कुरणु प्राप्त नंदव्रज श्रीमामोचनी विभासो छन्नया न प्रवशता पशूना कुणु वासीता अभु्य नादी सूक्ष्म धाविच्चा उधो भारगे सुवत्सका वासीतायु्य नादी सूक्ष्म दावंतिवाधो भारगे सुवत्सका इतस्लिंग गोवत्सगे मंडित शोधो லிங்க விலிங்கோவத்சை மண்டித்தம் சிதைகாவம் வேணூனாய் காயந்தி பீச்ச கர்மாணி சுபாநானி பலகிருஷ்ணயோஹோ ஸ்வலங்கதா பியுகோபிபி கோபைச்சம் விராஜிதம் காயந்தி பீச்சம் கர்மாணி சுபாணி பலகிருஷ்ணயோஹோ ஸ்வலங்கதா பியுகோபிபி கோபைச்சம் ஸ்லோகம் அர்த்தம் சொல்லுவோம் அதுக்கு முன்னால் யார் இந்த புத்தவர் அதான் சொன்ன இல்லையா சொன்ன மாதிரியும் இந்த மூணாவது ஸ்கந்தத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் கண்ணனுடைய மிகவும் பிரிய சகாவான உத்தவரும் கண்ணனுடைய பக்தரான விதுரரும் சந்திக்கிறார்கள் அப்போ விதுரரை சந்திக்கிற போது உத்தவரை சந்திக்கிற போது உத்தவரை விதுரை நிறைய கேள்வி கேட்குறார் அப்படிப்பட்டபோது யார் பட்ட எப்படிப்பட்ட உத்தவர்னு சுகபிரமிஷர்கள் சொல்கிறார் அந்த ஸ்லோகங்கள் மாத்திரம் சொல்கிறேன் மெல்லாவே படிச்சு சொல்லுவேன் அர்த்தம் திரியா ஏற்கனவே பார்த்துன்னு வந்திருக்கோம் மூணாவது ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்தின் இது பாகவதா அப்பிருஷ்டா பாகவத்தன் சொன்னது விதர் பகவத ப்ராவிரியம் பிரதிவேக ஊத்க ஸ்மரிப்பாயோ மாத்திராச்சி தன்னைச்சே ரே சகலம் சேவையாஜா பிஷ்டோ வாத்தம் பிரதி அனுஸரன் சமூர்பூத்தூம் கிருஷ்ணாங்கி சுதையிருஷம் தீவிரேண்பா புலகோர்வாங்க முன்மீலாசுச்சூர்ல நேகப்பசரம் சன்கேர் பகவான் லோகாண்டோம் புனரா விமர்ஜனை பிரவோ உஸ்மன் உத்தோவாச்சுலோச்சே கீணே அஜகரிண கிம்னா குஷலம் ப்ரூம் கதசீஷு கிரகேவம் துர்க்கோ बतलो துர்கோ வத்தலோக்கோஜோ நத்தரமீ சம்போ நரிம் நோடு புருப்பிரோ எச்சா சுவதாம் ரிஷபம் சர்வே பூத்த வாசம் சதய மாயா ஸ்பிருஷ்டே சா நியம் அசராசிரிதிராமி தாக்கி ஆத்ம உத்மா உத்தாத்மனோஹர இப்படி அங்கே சொல்கிறார் என்னன்னா இந்த கூட இருந்த யாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து கண்ணனை அவனுடைய பெருமையை உணரவில்லை ஜலத்தில் மீன்கள் இருக்கு பூர்ண சந்திரன் பௌர்ணமி நிலவு அதுக்கு ஜலத்தில் தெரியுது அந்த ஜலத்தில் தெரியக்கூடிய அந்த சந்திரனை அதுவும் ஒரு மீன் நினைக்குமா மற்ற மீன்கள் அப்படி கண்ணனை அவர்கள் யாரவர்கள் அவரோட உத்தர நினைச்சார் எப்போ இது வந்து நடக்கிறது சம்பவம் நாளே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் பல ஆயிடுத்து வருஷம் மேலே ஆயிடுது மூணு வருஷம் அவர் வந்து திரும்பி போகிறார் அதாவது முப்பத்தி ஆறு வருஷம் தீர்த்த யாத்திரை பண்ணார் குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து கலந்துக்காமல் திருதராஷ்டன் அவனுடைய அவர்களால் அவமதிக்கப்பட்டு அந்த போரில் வந்து கலந்துக்காமல் போரில் கலந்துக்காமல் இருந்ததே குருக்ஷேத்திர யுத்தத்தில் கலந்துக்காமல் இருந்ததே ருதுரர் ஒருத்தர் பலராமர் ஒருத்தர் ருக்மினு சொல்லப்பட்ட ஒருத்தர் ருக்மி அதாவது கண்ணனுடைய சியாலகன் அப்போ என்னாச்சு இதே கலந்துக்காமல் போயிட்டார் அப்போ எல்லாம் முடிஞ்சது திரும்பி வரார் திரும்பி வரபோது எதேத்தையாக புத்த வரை சந்திக்கிறார் அதுக்கப்புறம் அவர் அஸ்தினாபுரம் போகிறார் திருதராஷ்டிரத்தை கலப்பி ஒட்டு திராஷ்டிரத்துக்கு வந்து மேல் லோகத்து போகிறதுக்கு தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பிரபாசேத்திரத்தில் சரீரத்தை உற்றுவார் பாகவத பிரகாரம் பாகவத பிரகாரம் அடுத்த அப்போது கண்ணனை சந்திக்கிற போதும் எல்லோரும் குசலை பிரச்சனை போடுவதும் அப்போ உத்தவர் சொல்லுவார் ஏன்னா கண்ணனை நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் நீ கிளம்பலாம் வைகுண்டத்துக்கு கிளம்பி போன கிளம்புனா அவன் சௌரிய பிரார்த்தனை எல்லா தேவர்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு போன அப்புறம் கிளம்ப கண்ணன் தெரிஞ்சுட்டு ஒரு விடாமல் அவர் என்கேஜ் பண்ணார் கண்ணனை உத்தவர் கேள்வியாக கேட்டு என்கேஜ் பண்ணி ஒரு கீத பகவத்கீதா அர்ஜுனனுக்கு சொன்னது ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து பதினெட்டாவது வரைக்கும் பதினேழு அத்தியாயத்தில் சொன்னார்னா உத்தவருக்கு அந்த ஏழாவது அத்தியாயத்துலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருபத்தி மூணு அத்தியாயத்தில் விச் ஈஸ் லார்ஜர் தேன் நம்ம பகவத்கீதை மோர் குவாலிஃபைடு இன் கண்டெண்ட்டு தான் பகவத்கீதை குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாத்தையும் அதோட வசத்தி ஆனால் இது வந்து ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸுக்கு தான் இந்த பதினொன்றாவது ஸ்கந்தம் பகவத்கீதை எல்லோருக்கும் பகவத்கீதை வந்து இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடியவனுக்கு கர்மகதியில் போகக்கூடியவனுக்கு அது இது பதினொன்றாவது ஸ்கந்தம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்வ்லி ஃபார் மூக்குள் யார் வந்து அப்போ உடனே விட்டா ஆளை விட்டா போறா இனிமேல் இன்னொரு ஜென்மா கூடாதுன்னு ஒரு மோட்சத்தை ஒரு தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து உண்டும் ஏன்னா அது அவ்வளோ தூரம் அவ்வளோ அவ்வளோ குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வசதி அப்போ சொல்லு எங்கேஜ் பண்ணுவார் அவர்டேண்டு விடைபெற்று வந்தார் போய்ப்பா நீ போ திரும்பி போயிடுனி நீ வந்து பத்ரிநாத் போயிடு அங்கே இரு அப்படின்ட்டுக்கான் நீ எனக்கு சமம்னு சொல்கிறக்கார் கண்ணன் அதனால தான் அவர் விட்டு கிளம்பி போகிறார் அப்போது மகாத்மத்தில் ஒன்று சொல்லப்படுது கடம்பி போகிறபோது கிருஷ்ணா நீ மாட்டம் வைகுண்டம் போயிட்டிங்கன்னா கழிவு கவரப்போகிறது எல்லாம் நான் என்ன மாதிரி மந்த ஆஹா மந்தபதியாக சுமந்தபதியாக மந்தபாக்யம் உபதுருதாகாம் ஒன்றும் தெரியாத எப்படி பா கலியை தாண்டுவதையும் ரொம்ப கஷ்டமாச்சியா பாப்பி கிட்டேன் அப்போது அதனால் யோசித்தார் உடனே இந்த பாகவரம் அடியுன்னு சொல்கிறனே அடியன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஸ்லோகங்களும் கண்ணனுடைய வார்த்தை ரூபமான கண்ணன் தான் இதில் நிசந்தேகமேதே வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தான் நினைக்கணும் அடியேன் அப்படி தான் நினைக்கணும் சொல்லக்கூடிய அதனால தான் தினம் வந்து விடாமல் சொல்லணும்னு ஏதோ ஒரு ஏன கேனாவி பிரகாரன்னா பாகவத நீங்கள் காதில் விழுந்துடும் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இஃப் யூ எங்கேஜ் யூர் செல் இன் லிசனிங் டோட்டலு டெய்லி அதனால் வேறு ஒன்றும் போடல அப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் என்ன ஒன்றா பண்ணலாம் அப்போது தினம் கண்ணன் அது நீ கேட்டது கேட்கக்கூடிய பாகவதம் ஒவ்வொன்றும் கண்ணனுடைய சுரூபம் வார்த்தா சப்த ரூபமான அப்போது அந்த தேஜஸை கண்ணன் வந்து பாகவதத்தில் விட்டார் அப்புறம் கிளம்பி விட்டார் அவர் அவருக்கு ரெண்டு குறைன்னு சொல்லியிருக்கார் கண்ணன் என்ன ஒன்று மதுரண்ட சொல்லிக்காமல் போயிட்டேன்னு ரெண்டாவது திரௌபதியை அவள் கூப்பிட்ட சரியான நேரத்தில் அவளை ரட்சிக்கலை அவளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு திரௌபதி கொடுத்தார் மா இது வத்திர வருஷம் பண்ணான்னு கண்ணன் ஓகுந்தான்னு கூப்பிட்டு மாரடி மாசம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் கோவிந்த புக்தான் இந்த அப்படி இவனோ வந்து விதுரரும் அந்த தர்மராஜர் ஒரு சாபத்தின் மாண்டவி மாண்டவின்னு சொல்லப்பட்ட ரிஷி அவருடைய சாபத்தால் இங்க மனுஷன் அப்பறந்து தர்மம் சொல்லி யாரும் கேட்க மாட்டார் அப்படிதான் கேட்கல யார் திரதராஷ்டன் அப்படி வந்தவர் பரமகிருஷ்ண பக்தர் அவர் அப்போ ரெண்டு கிருஷ்ண பக்தர்கள் சேர்ந்த போதும் அவரை சந்திக்கிற போது நடந்த சம்பவம் தான் இந்த அடியன் முன்னால் காண்பித்தது அப்படி அஞ்சு வயசு இருக்கிற போதே துளசி மாடம் பக்கத்தில் இருந்துட்டு கிருஷ்ணனை பொம்மையாக வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய குழந்தையாக இருந்த உத்தவன் இப்போ அதே கிருஷ்ணனுக்கு வயசுன்னு வச்சுப்போம் நூற்றி இருபத்தஞ்சி தான் இன்னொரு நூற்றி இருபது வயசுன்னு அப்படி ஆனவர் வந்து எவ்வளோ தூரம் பக்தி ஞானத்தில் அப்படியே பழுத்தியெல்லாம் இருக்கார் நீ எனக்கு சமம் சொல்லியிருக்கார் கண்ணன் நீ பத்ரிநாத் கோன்னு சொல்லிட்டு இருக்கார் இப்பவும் இருக்கார் அங்கோ உத்தவன் இருக்கார் பிருந்தாவனத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுது சூக்ம அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட உத்தவரன் அப்போ பெரிய ஜானி சாஸ்திர பண்டிதர் விஷயம் தெரிஞ்சவர் மந்திரி ஃப்ரெண்டு ஏகாந்தி பரம கிருஷ்ண பக்தர் பிரேம பக்தி கொண்டவன் இவ்வளவு கொண்டு பிரேமபக்தி ஏற்படுத்துக்கான் பெறுகிறார் கிருஷ்ணன் அவர் மந்திரியா இருந்தா ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு இதை சொல்லுகிறார் மந்திரி ஆலோ மந்திர ஆலோசனை அது கேட்டுக்கான் கண்ணை கேட்டு எழுபத்தி ஒன்னாவது பார்க்கலாம் பின்னால் வரும் அது வேற ஒன்னும் இல்லை அப்படி வசத்தினா வசத்தியான கண்ணு கிருஷ்ணனை வசத்தினா அதே அளவில் உத்தவரை வசத்தியா சொல்லலாம் பார்ப்போம் அப்படி பார்த்தோம் இப்படி உத்தவர் சொன்ன உடனே சொன்னார் அப்படி எங்கள்கிட்டையே ஆத்மாவை வச்சுக்கூடிய அந்த கோபியெல்லாம் எங்கிட்டேருந்து எப்படியாவது கோகுலம் திரும்பி வருவேன்னு சொன்ன வார்த்தைகளால் வருத்தத்தோட உசர் வச்சிருந்துருக்காரு உதவராஜனே இப்படி சொல்லப்பட்ட உத்தவர் வந்து யஜமானுடைய கட்டளை அதாவது யஜமான் யார் கண்ணன் அவனுடைய கட்டளை ஆதரவோடு எடுத்துக்கொண்டும் சொன்னது எடுத்துக்கொண்டும் தேரில் ஏறிண்டு அந்த கோகுரத்துக்கு வந்தார் அந்த கோகுலத்துக்கு வந்தால் அப்படி என்ன இருக்குது சூரியன் அஸ்தமன நேரத்தில் வர்றார் சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரத்தில் கோகுலத்துக்குள்ளே திரும்பி வருது இந்த பசுக்கள்லாம் அதாவது ம மாடு மேய்ச்சி திரும்பி வருது அதனால் பசுக்களில் கு குழம்புகள்லேருந்து கிளப்பி விடப்பட்ட தூசுகளால் மறைக்க அதான் கோதுவழி லக்னம்னு சொல்லுவார் கோதுவலி லக்னம் வசத்தியான லக்னம்னு சொல்லுவார் நல்ல அற்போம் அங்கே காட்சி அப்படி இருக்குன்னா கர்ப்பம் தரிப்பதற்கு தகுதி உண்ட கிடாரிகளை விரும்பி அதாவது பசு மாடுகளை நம்பி தண்டையிடக்கூடியவர்களும் கொடுத்திருக்கூடிய காளைகள் காளை மாடுகளுக்கு பால் நிறைஞ்சி இருக்கக்கூடிய மடியில் இருக்கு பால் நிறைஞ்சி தங்கள் தங்கள் சிறு கன்றுகளை நோக்கி ஓடக்கூடிய பசுக்கள் ஒரே சத்தம் இங்கே இங்கே ஓடக்கூடிய துள்ளி குதிக்கூடிய வெளுத்த பசு கண்ணுக்குட்டிகள் மாடு கறக்கிற சப்தத்து வேறு இருக்கு மாடு கறக்களுடைய கூச்சல் வேறு இருக்கு இதனால சேர்ந்து இருக்கு புல்லாங்குழங்களுடைய சப்தம் இருக்கு பாலராமகிருஷ்ணன் பாலராமன் ராமகிருஷ்ணனுடைய அந்த மங்களகரமான லீலைகளை ஒருத்தர்களை பாலெல்லாம் பாடிக்கிட்டு வந்தார்கள் நன்றாக அலங்கார கிருஷ்ணனுக்காக அலங்காரம் பண்ணியிருக்கார்கள் அலங்காரம் பண்ணி கொண்ட கோபியர்களாலும் கோபர்களாலும் நன்றாக விளங்குகிறது அந்த கோகுலம் அக்னி சூரியன் அதிதி பசுக்கள் பிராமணர் பித்திருக்கள் தேவர்கள் இவருடைய பூஜைகள்லாம் நடக்கிறது அந்த இடைகளுடைய வீடு இப்படி இருக்குது விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு சுக்கர் சொல்கிறார் இப்படி ராஜனே அப்படின்னு பரீட்சத்தை கூப்பிட்டு கிருஷ்ணன் இப்படி சொன்ன உடனே புத்தவர் உடனே மிகவும் ஆதரவோட ஒரு ஈடுபாடோட மிகவும் ஒரு சந்தோஷத்தோட எஜமான நாச்ச கிருஷ்ணன் அவர் சொன்ன அந்த சந்தேகம் செய்தி அதை ஏற்றுக்கொண்டு ரத்தம் ஏறி நந்த கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தாருங்க அந்த கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தார் வந்தால் சூரியன் மறையக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் உத்தவர் வந்து அந்த நேரத்தில் அந்த கோகுலத்தில் நுழைகிறார் இவர் அக்ரூரர் வந்த மாதிரி தான் இவரும் வர்றார் அக்ரூரரும் சூரியன் மறையிற நேரத்தில் அப்படி வந்தார் இவரும் வந்திருக்கார் கோகுலத்தில் அப்போ பசு மாடுகள்லாம் மாடு மேய்ச்செல்லாம் முடிச்சோன்னு திரும்பி வருது திரும்பி நுழைகிறது அப்போ அந்த அவர் அவளுடைய குழம்படியால் கிளப்பி விடப்பட்ட தூசி அந்த தூசி பெருசாக இருக்குது அதிகமாக அப்படி பரவி இருக்கு அது பேர் கோதூளி லக்னம்னு சொல்வார்கள் கார்த்தாலியும் சரி சாயந்திரம் சரி அந்த நேரத்தில் தித்தி வார நக்சத்திர தோஷம் இதெல்லாம் எதையும் பார்க்கணும்னா அது வந்து லக்னம் நல்ல லக்னம் அதனால் கண்ண முடினு அந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாம் எப்படி சொல்கிறேன்னா ஆமாம் தீர்மானம் சொல்கிறேன் பல பேர்கள் பல பெரியவர்கள்லாம் சொன்ன வார்த்தைகளை வச்சுன்னு சொல்லணும் கோதூலி லக்னம் என்று சொல்லப்பட்ட இந்த லக்னம் அதாவது காலங்கார்த்தாலும் சுமார் ஒரு அஞ்சரைலேருந்து ஆறரை அந்த ஏழு மணிக்குள்ள அந்த பசுக்கள்லாம் மாடுமைப்பதற்காக போகக்கூடிய அன் கோதூள் இறக்கணும் சாயந்தரம் அதே மாதிரி ஒரு அஞ்சரைலேருந்து ஆறரை பசுக்கள்லாம் திரும்பி வருது அப்படி அவருடைய குழம்பால் குழம்புகளால் கலப்பிவிடப்பட்ட தூசி மண்டி இருக்கக்கூடிய இடம் கோதூள் இறக்கணும் ஒரு புத்தருடைய ரத்தம் அரைஞ்சு கொடுத்தது இப்படி நல்ல இளம் பசுமாடுகள் இருக்குது அதோடு சேர்வதற்காக சூடு அடைந்த கொழுத்த காளைகள்லாம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டி போட்டுட்டு சத்தம் போடுறதையும் சேருவதற்காக பால் நிறைஞ்சு இருக்குது அதனால மடி கணக்கு இருக்கு வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டிகளை நோக்கி கணச்சுண்ட சத்தம் போடு மே சின்ன மேடுறது தாயினுடைய அம்மா மடியில் பால் குடிப்பதற்காக அவுத்தோடப்பட்ட வெள்ள நிற பசும் கண்குட்டிகள்னா இங்க எங்கேயும் பாஞ்சு ஓடுறது அப்பா இருக்குது அழகாக இருக்குது மாடு கறக்கக்கூடிய சப்தம் நிறையா இருக்குது புல்லாங்குடல் வந்து வாசிக்கக்கூடிய சப்தம் இனிமையாக கேட்கிறது தங்களை நன்றாக அலங்காரம் பண்ணி கூட்ட கோபர்களும் கோபிகைகளும் அப்படி பலராமன் கிருஷ்ணனுடையும் மங்களமான அவருடைய அந்த லீலைகள் திருவிளையாட்டைகள்லாம் பாடின்றிருக்கார்கள் சில ஒரு பக்கத்தில் கோகுலம் இப்படி காண்பிக்கப்படுகிறது காட்சி அளிக்கிறது அழகாக விளங்குகிறது மேலே பன்னெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து மேலே பார்ப்போம் அக்னியாதிதி அக்னியா अग्नि अग्नि अतिथि अग्नि अर्क अग्नि अर्क अतिथि गो विप्र पितृदेवाचना दुपदीप क्षमा गोपावासै मनोरमं अग्निअर्क अतिथि गो विप्र पितृदेवाचना दुपदीप क्षमा चोपावासै मनोरम पुष्पितवनं சர்வனம் டிஜாலே குலநாதிண்டீர்ணை பத்மண்டைமண்டித்த புஷ்பே குராதிண்டீர்ண चमंडितं, தகமிய கிருஷ்ணம் பிரிம் அந்த பிரீத்த பரிஷ்பதி ஆட்சியமனுச்சரம் பிரியம் அந்த பிரீ பரிஷ்பதி ஆட்சியோஜி பரமான அம்பிஷம் கசிப்போசுக்கமம் பரியப்பதே பாதசம் வாஜித்த பரமான சம்ப संविष्ट कशिपो सुखं गतश्रम पर्यप्रृचर पर संवाहना कच्चिंग महाभाग सखानहा सूरनंदन आस्ते कुशल्यापत युक्त मुक्त सुबुदा कच्चिंग महाभाग सखानहा सूरनंदन आस्ते कुशल्यापत युक्त मुक्त सुद्दुद पदना पद पद उठते पंदे अग्नि अग्निअर्क अतिथिगो विप्र पितृदेव अर्चनान्तूपीपय चल्ये चोपावासय मनोरम அக்னி அக்க அதித்திருவர்ச்சனூபீபைச்ச மாலியைச்சோபை மனோரமம் சர்வ புஷ்பனீ குலநாதிண்டீர்ணை ஹம்சாரண்டை பத்மஷண்டைச்சமண்டித்த கிருஷ்ணம் பிரி நந்த பிரீத்த பரிஷ்ப கிருஷ்ணம் பிரி நந்த பிரீத பரிஷ்போஜி பரமானம் கசிப்புமம் பரியப்பட்ச பாரசதி போஜித்த பரமானம் கசிப்பமம் பரியப்பட்ச பாரசதி कच्चिंग महाभाग सखन सूरनंदन आस्ते कुशल्यापत युक्त मुक्ता सुद्बुध कच्चिंग महाभाग सखन सूरनंदन आस्ते कुशल्यपत दी युक् मुक्त सुबुदुध मेलपर्पम कृष्णापणों आस्तनसूरण मेलपर्पम